தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்றுட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று சிவ வாக்கியர் சித்தரை பற்றி நாம் அனைவரும் இன்று தெரிந்து கொள்வோம் பிறக்கும் போதே சிவசிவா என்று சொல்லிக் கொண்டே பிறந்ததால் இவர் சிவவாக்கியர் எனப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது இளம் வயதில் ஒரு குருவிடம் பேதங்களை பயின்றார் காசியை பற்றி கேள்விப்பட்டு அங்கு சென்று தரிசிக்க கிளம்பினார் காசில் ஒரு செருப்பு தைக்கும் தொழில் செய்பவரை சிவவாக்கியர் சந்தித்தார் அவர் ஒரு அவரும் இவரை வரவேற்று தன்னுடன் இருக்க கூறினார் ஒரு சமயம் சிவவாக்கியரை அந்த செருப்பு தைக்கும் மனிதர் சோதிக்க நினைத்தார் சிவவாக்கியா என்னுடைய தொழில் மூலம் கிடைத்த காசு என்னிடம் உள்ளது இதை கொண்டு போய் என் தங்கையான கங்காதேவிடம் விடு அப்படியே இந்த கசப்பான உள்ள பேய் சுரக்காயின் கசப்பையும் தண்ணீரில் கழுவி கசபி போக்கிக் கொண்டு வா என்று கூறினார் மறுவார்த்தை பேசாமல் எந்த கேள்வியும் கேட்காமல் சித்தர் கொடுத்த காசுகளையும் சுரக்காயையும் எடுத்து கொண்டு சிவாக்கியர் கங்கை நதிக்கு சென்றார் அங்கு அவர் தண்ணீரில் இறங்கி தண்ணீரை தொட்டதும் வலையில் அணிந்த மென்மையான கை ஒன்று வெளியில் வந்து அவரிடம் கையை நீட்டியது சிவவாக்கியர் காசுகளை அந்த கையில் வைத்தார் உடனே அந்த கை தண்ணீரில் மறைந்தது சிவவாக்கியர் தன் குருவின் ஆணையின்படியே செயல்பட்டார் அவருக்கு எந்த ஆச்சரியும் ஏற்படவில்லை சிவவாக்கியர் திரும்ப வந்து அந்த சித்தரை வணங்கி நின்றார் அந்த சித்தர் அவரை மறுபடி சோதிக்க நினைத்து சிவவாக்கியா இதோ இந்த தோல் பை தண்ணீரிலும் கங்கை தோன்றுவாள் நீ அங்கே கொடுத்து காசுகளை கேள் அவள் கொடுப்பாள் என்றார் அதன்படி சிவவாக்கியரும் கேட்டார் செருப்பு தொழிலுக்காக வைத்திருந்த தோல் பையிலிருந்து ஒரு கை வெளியே வந்து சிவவாக்கியர் கைகளில் காசை கொடுத்து மறைந்தது அப்போது சிவவாக்கியர் அதிர்ச்சியே ஆச்சரியமே படவில்லை சிவவாக்கியரின் பரிபக்குவ அந்த சித்தர் உறுதிப்படுத்தி கொண்டார் அவரை ஆசீர்வதித்தார் அவரிடம் முக்தி பெறும் நீ இல்லறத்தில் இரு என்று சொல்லி சிறிது மனலும் பேய் சுரைக்காயும் கொடுத்து இவற்றை சமைத்து தரும் பெண்ணை மணந்து கொள் என்று தெரிவித்தார் சிவவாக்கியார் குருவை வணங்கி அவர் கொடுத்த பொருளோடு புறப்பட்டார் ஒருநாள் அவர் நரிக்குறவர்கள் கூடாரம் அமைந்திருந்த பகுதி வழியாக சென்றார் கூடாரத்திலிருந்து ஒரு கன்னிப்பெண் வெளியே வந்தால் சிவவாக்கியாரை கண்டால் அவருடைய உள்ளுணரின் தூண்டுதலால் சுவாமி தாங்களுக்கு வேண்டியதை செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கூறினாள் சிவவாக்கியர் அவளிடம் மணலையும் பேசுரக்காயும் கொடுத்து இதில் எனக்கு உணவு சமைத்துத்தர முடியுமா என்று கேட்டார் அப்பெண் எவ்வித மறுப்பும் கூறாமல் அவர் கூறியதை ஏற்றுக்கொண்டு அதை கொண்டு சமைத்தாள் மண் சாதமாகவும் பேசுரக்காய் ருசியான கரியாகவும் அமைந்தது சிவவாக்கியரும் அதை பரிமாறினாள் அவருக்கு தெரிந்தது ஒரு குறுக்குரிய பெண் இவள்தான் அவள் தாய் தந்தையர் அவரும் தங்கள் கூடாரம் தங்கினால் தங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக கூறினர் அதற்கு சம்மதித்து அவரும் அப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நரிக்குறவர்களுக்குள்ள தொழிலை கற்றுக்கொண்டு அதே சமயம் தவத்திலும் கொண்டு வாழ ஆரம்பித்தார் ஒரு அவர் ஒரு பருத்த மூங்கில் வெட்டினார் அதிலிருந்து தங்கத் துகள் கொட்ட ஆரம்பித்தது அவர் வெட்டி கொண்டார் நான் முக்தி நிலை கொண்டு வேண்டுகிறேன் இப்படி பொன்னாசியை உண்டாக்கலாமா என்று கேட்டுக்கொண்டு அது அப்படியே எடுக்காமல் விட்டுவிட்டார் பெண் கிடைக்கும் பிறகு பொருள் கிடைக்கும் செல்லும் அதிகமானால் அதை இன்னும் அதிகமாக தோன்றும் பொய்யும் தீமையும் செய்ய தூண்டும் இது தேவையல்ல எனக்கு விதிப்பட்ட வாழ்க்கையல்ல என்று கூறிக்கொண்டு உடன் வந்த நால்விடம் அதை காண்பித்து அந்த மூங்கிலிருந்து ஆட்கொள்ளி வெளிவருகிறான் என்று கூறிக்கொண்டே ஆட்கொள்ளி ஆட்கொல்லி என்று பயந்தவரே சிவாக்கியார் ஓடினார் அவர்கள் நால்வரும் அந்த நால்வரும் அந்த தங்கத் துகள்களை முட்டையாக கட்டி கொண் கொண்டனர் இரவு நேரமாகிவிட்டதால் அங்கேயே தங்கி காலையில் புறப்படலாம் என்று தங்கிவிட்டனர் அவர்கள் இருவர் அருகிலுள்ள கிராமத்துக்கு உணவு வாங்கச் சென்றனர் மீதமுள்ள இரண்டு பேர் தங்கத்துடன் காட்டில் இருந்தனர் கிராமத்திற்கு சென்ற இருவரும் பேராசியால் தாம் இருவரும் தங்கத்தை எடுத்து கொள்வோம் அவர்கள் கொன்றுவிடுவோம் என்று கூறிக்கொண்டு அவர்களுடைய உணவில் விஷத்தை கலந்து கொண்டு வந்தார்கள் காட்டிலிருந்து இருவருக்கும் அதே நினைப்பு சாப்பிடும்போது தண்ணீரில் கேட்டு கிணற்றுக்கு அருகில் அவர்கள் செல்லும்போது கிணற்றில் அவர்கள் தள்ளிவிடலாம் என்று காத்திருந்தனர் கொண்டு வந்த உணவை அவரிடம் கொடுத்த போது அவர்கள் தண்ணீரை கொண்டு வர இவர்கள் உணவை சாப்பிட்டு மற்ற இருவரையும் கிணற்றை தள்ளி கொன்றனர் அவர்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷத்தால் மற்ற இருவரும் இறந்தனர் இவர் நால்வரும் இறந்தனர் தங்கத் தொகால் மூட்டை மட்டும் அங்கேயே கிடந்தது மறுநாள் காட்டுக்கு வந்த சிவவாக்கியார் நடந்ததை அறிந்து ஆட்கொள்ளி கொன்றுவிட்டதோ என வருந்தினார் இங்கே அவர் கூற வந்தது செல்வம் சேர சேர அதை அதிகப்படுத்தி கொள்ளும் எண்ணத்தால் நல்லது கெட்டதை பார்க்காமல் தர்மம் அதர்மம் ஆகியவற்றை மீறி பொறு சேர்க்க என்ற ஒரே எண்ணத்தில் செயல்படக்கூடாது என்பதுதான் சிவவாக்கியார் ஒரு நாள் சித்தரை சந்தித்தார் இருவரும் நண்பராயினர் அடிக்கடி சந்தித்தனர் கொங்கனாருக்கு சிவாக்கியர் வறுமையில் பாடியது பிடிக்கவில்லை தங்கமாக மாற்றும் வித்தை தெரிந்திருந்தும் அதை பயன்படுத்தி கொள்ளாததை அறிந்தவர் ஒரு நாள் சிவாக்கியர் வீட்டில் இல்லாதபோது வந்து அவர் மனைவியிடம் சில பழைய இரும்பு துண்டுகளை கொண்டு செய்து தங்கமாக மாற்றி கொடுத்து சென்றார் சிவாக்கியர் வந்ததும் அவர் மனைவி நடந்ததை கூறி தங்கத்தை அவர் முன்வைத்தாள் அவர் மனைவிடம் உனக்கு தங்கத்தின் மீது ஆசை உள்ளதா என்று கேட்டாள் அவள் தங்களை தவிர எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை ஆசையில்லை என்றாள் அவர் அந்த தங்கத்தை கிணற்றில் போட்டு வர தெரிவித்தார் அவளும் அவ்வாறே செய்தாள் கணவன் குறிப்பறிந்து நடந்ததால் அவர்கள் எல்லாரும் நல்லறமாக நடந்தது இவர்கள் முதலில் நாத்திகராக இருந்தார் பின்னர் சைவராக மாறினார் பின்னர் வைணவராக மாறினார் இவருடைய பாடல்களில் சிவனையும் விஷ்ணுவையும் சேர்ந்தே பாடியுள்ளார் தெலை நாயகன் அவன் திருவரங்கனும் அவன் எல்லையான போனமும் ஏகமூர்த்தி அவனன் என்று பாடியுள்ளார் இறுதிய இறுதியாக சிவவாக்கியர் திருமாளிசி ஆழ்வார் என்ற பெயரில் கும்பகோணத்தில் ஜீவசமாதி கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது கும்பகோணம் சாந்தார தெருவில் இவருடைய ஜீவ சமாதி உள்ளது சிவவாக்கியர் சித்தரை வணங்குதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் இவர் ஸ்நவகிரகங்களை சந்திரனை பிரதிபலிப்பவர் ஜாதகத்தில் உள்ள சந்திர தோஷங்கள் எதை செய்வது எவ்வாறு செய்வது என்று முடிவெடுக்க முடியாமல் உள்ள நிலை மாறும் இதுவா அதுவா என்ற மன சஞ்சல நிலை மாறி மனம் வலுப்பட்டு முடிவெடுக்க படிப்பு தொழில் ஆகியவற்றில் கவனம் செலுத்தாமல் இருக்கும் நிலை மாறும் சந்திரனுக்குரிய நாளான திங்கட்கிழமை என்று இவரை வழிபட நினைத்தது நடக்கும் தாயார் மற்றும் குடும்ப சம்பதந்தனை பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் அமைதி உண்டாகும் அதனால் சிவவாக்கிய சித்தரை வணங்குவோம் அவர் அருளைப் பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்